அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலியிலிருந்து எசைமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நல்ல செயல் ஒரு தகப்பனும் அவரது எட்டு வயது மகனும் மலை அடைந்தனர் மலையின் அழகை கண்டு பிரமித்த மகன் ஓ வென்று சத்தமாக கத்தினான் அவனது குரல் எங்கும் பட்டு மீண்டும் எதிரொலியாக கேட்டது அவனுக்கு அது மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது இது எப்படி சாத்தியம் என்று தகப்பனை பார்த்து கேட்டான் தகப்பன் சொன்னார் நாம் கூப்பிடுற சத்தம் எப்படி மீண்டும் அப்படியே ஒலிக்கிறதோ அதே போன்றுதான் நமது செயல்பாடும் நாம் எதை செய்கிறோமோ அது மீண்டும் நமக்கே வந்து சேரும் எனவே எப்பொழுதும் நல்லதையே செய்ய முற்பட வேண்டும் என்றார் ஆம் வாழ்க்கையில் நாம் எதை தேடுகிறோமோ அதுதான் தென்படுகிறது நம் உள் மனத்திற்குள்ளே எதை பதித்து வைத்திருக்கிறோமோ அதுதான் வெளிப்படுகிறது நாம் மலர்களைத் தேடினால் மலர்களே தென்படும் முட்களை நாடினால் முட்களே வெளிப்படும் நமது இன்றைய செயல்களே நாளைய எதிர்காலம் இன்றைய சேலை நலமானதாக நாம் செய்வோம் நன்றி